வணக்கம் நச்சினை எண் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது செய்தி சேவை பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி தை மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் சின்னத்தம்பி யானையை கும்முக்கியாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் விலங்குகள் ஆர்வலர் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கீழடியில் இரண்டாயிரத்து பதினெட்டு ஆண்டில் அகழ்வாராய்ச்சிப் பணி மேற்கொள்ள தமிழக துறைக்கு அனுமதி தரப்பட்டுள்ளது என மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு கல்லூரி மாணவர் விடுதியில் அடிப்படை வசதி செய்து தரக்கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழக அரசு பேரறிவாளனை விடுதலை செய்ய உத்தரவிட்டும் கூட தமிழக ஆளுநர் கோப்பில் கையெழுத்திட தயங்குவது ஏன் என்று அற்புதம்மாள் கேட்டுள்ளார் தென் தமிழகத்தின் ஒரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் விஜயாவங்கி தேனாவங்கி வங்கி மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா ஆகியவற்றை ஒன்றாக இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுடில்லியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேற்கு வங்காளத்தில் சிபிஐ அலுவலகங்களில் மத்திய பாதுகாப்புப் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் தாமிரபரணி தண்ணீரை பயன்படுத்துவது தொடர்பாக முடிவெடுக்க தூத்துக்குடி ஆட்சியருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குஜராத்தில் சர்தார் வல்லபாய் படேல் சிலையால் அரசுக்கு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை ரூபாய் பதினெட்டு கோடி வருவாய் பெறப்பட்டுள்ளது என மத்திய அமைச்சர் அல்போன்ஸ் தகவல் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற குழு ஆய்வில் உள்ள கருப்பு பணம் அறிக்கைகளை வெளியிட நிதியமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது அசாம் அரசு பட்ஜெட் இரண்டாயிரத்தி தாக்கலுக்காக பட்ஜெட்டில் என்னென்ன சேர்க்கலாம் மக்கள் விரும்புவது என்ன என்பதை அறிந்து கொள்ள சமூக வலைதளங்களை பயன்படுத்த முடிவெடுத்துள்ளதாக அம்மாநில நிதியமைச்சர் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார் திருப்பதி கோவிந்தராஜா சுவாமி கோவிலில் மூன்று கிரீடங்களை திருடியவரின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது இந்தியாவின் சிபிஐ புதிய இயக்குநராக ரிஷிகுமார் சுக்லா உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் ஆஸ்திரேலியாவில் கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத கன மழை பெய்துள்ளது வெனிசுலாவின் உள் விவகாரங்களில் டிரம்ப் தலையிட்டால் இரத்த கரைகளுடன்தான் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளிவருவார் என்று அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்துள்ளார் மெக்சிகோ எல்லைச்சுவர் விவகாரத்தால் முப்பது நாட்களுக்கும் மேலாக நடந்து வந்த அமெரிக்க அரசு பணிகள் முடக்கத்தை அடுத்து தற்போது அவசர அறிவிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஏமன் உள்நாட்டு போரில் சிக்கியுள்ள குழந்தைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் என்று போப்பாண்டவர் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பகுதியில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தாய்லாந்தின் தலைநகரமான பாங்காக்கில் காற்றில் நச்சு கலந்துள்ளதால் மக்கள் பெரும் அவதியில் ஏற்பட்டுள்ளனர் வணிகச் செய்திகள் தமிழக அரசின் கடன் ரூபாய் மூன்று லட்சத்து ஐம்பத்தி கோடியாக இருக்கும் என்று கடந்த ஆண்டு சட்டசபையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்த துணை முதல்வரும் நிதி அமைச்சருமான ஓ பி தெரிவித்தார் வாரத்தின் முதல் நாளில் ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட பங்கு உயர்வுடன் முடிவடைந்துள்ளன விளையாட்டுச் செய்திகள் இலங்கை உள்ளூர் போட்டியொன்றில் நாட்டி அணிக்காக விளையாடி வரும் ஏஞ்சலோ ரரோ இரண்டை சதங்கள் அடித்து சாதனை படைத்திருக்கின்றார் ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் மூதம் இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி கான்புராவில் நடைபெற்றது ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது திரைச்செய்திகள் கடைக்குட்டி சிங்கம் படத்தை தொடர்ந்து கார்ட் நடிப்பில் வெளியாகியுள்ள படம் தேவ் நாடோடிகள் இரண்டு படத்தை முடித்துவிட்டு கொம்பு வச்ச சிங்கம்டா கென்னடி கிளப் படங்களில் நடித்து வருகின்றார் சசிக்குமார் சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதை வென்ற தூலட் படம் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கின்றது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்